ஸ்ரீ குருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்முகம் நாம் நம்முடைய தர்ம காரியங்கள் அவைகளுடைய பெருமைகளையும் அதை மாற்றி பண்ணுறதுனால வரக்கூடிய சிரமங்களையும் பார்த்துன்னு வரோம் இப்போ, லோக்கத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா தர்மங்கள்னு நிறையா அவ பண்ணிடுவாரா அவள் அவளால் என்ன முடிகிறதோ அதை பண்ணுறா ஆனால் அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதை நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா அதுதான் தர்ம சூக்ஷ்மம்னு பேர் அதாவது நாம் என்ன நினைக்கிறோம்னா தர்மம் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் எதை செய்தாலும் தர்மம் தானே இப்போது நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அதுக்கும் தர்மம்னு பேர் அதுக்கெல்லாம் இஷ்டம்னு பேர் இஷ்டம் பூர்த்தம்னு தர்மத்தை நமக்கு ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்கா இஷ்டம்ங்கிறது நம்முடைய கடமையாக நாம் செய்ய வேண்டியவைகளுக்கு இஷ்டம்னு பேர் பூர்த்தம்னா ஊருக்காக பண்ணுறது தேசத்துக்காக பண்ணுறதுக்கு பூர்த்த தர்மம்னு பேர் கோவில் கட்டுறது குளம் வெட்டுறது தண்ணீர் பந்தல் வைக்கிறது இவைகளுக்கெல்லாம் பூர்த்த தர்மம்னு பேர் அதுக்கும் தர்மம்னு பேர் இதுக்கும் தர்மம்னு பேர் நாம் என்ன நினைக்கிறோம்னா எல்லாமே தர்மம்தான் போ நாம் சந்தியாவந்தனம் பண்ணணும் அதுவும் தர்மம் ஹோமங்கள் பண்ணணும் அதுவும் தர்மம் தாயார் தகப்பனாருக்கு உதவி பண்ணணும் அதுவும் தர்மம் அநாத ஆசிரமத்துக்கு உதவி பண்ணுறது அதுவும் தர்மம் இது எல்லாமே தர்மம்தான் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதில் வேறுபாடு இருக்குது அதுதான் இந்த நாளில் நாம் பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஏன்னால் இப்போ ஸ்ராத்தம் இருக்குது அப்படின்னா அது ஒரு தர்ம காரியம் ஸ்ராத்தம் கடமை ஸ்ராத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அநாதாசிரமத்தில் பணம் கட்டுறது அல்லது வேத பாடசாலையில் குழந்தைகளுக்கு சாதம் போட சொல்கிறது அப்படி பண்ணுறது அதுவும் தர்மம் அதை பண்ணிட்டாலே ஸ்ராத்தம் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஏன்னா அதுவும் தர்மம் இப்போ சாதம் படினால் நமக்கு என்ன ஒரு புண்ணியம் வருதோ அதே போல் அநாதாசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் போடுறதுனாலேயும் வேதப்பாடசாலையில் உள்ள குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறதுனாலேயும் ஒரு புண்ணியம் வரப்போகிறது அதுக்கு இது சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் அது தப்பு அப்படி கிடையாது அது வேறு இது வேறு எல்லாமே தர்மம்னு இருந்தாலும் கூட அதிலிருந்து வரக்கூடிய பலனில் வித்தியாசம் இருக்குது ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னா ஸ்ராத்தந்தான் பண்ணணும் அதுக்கு சப்ஸ்டிடியூட் இன்னொன்று கிடையாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் ஸ்ராத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வேதபாடு குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டுவிட்டாலோ அல்லது ஒரு அநாத குழந்தைகள்லாம் இருக்கிற இடத்துல சாதம் போட்டுவிட்டாலோ ஸ்ராத்தம் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு நினச்சா அது தப்பு அநாத குழந்தைகளுக்கு சாதம் போடுறதுனால ஒரு புண்ணியம் வருது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த புண்ணியம் ஸ்ராத்தம் பண்ணுறதுனால வரக்கூடிய புண்ணியமும் அதுவும் ஒன்றும் இல்லை ஸ்ராத்தம் பண்ண வேண்டிய அன்னைக்கு நாம் ஸ்ராத்தம் பண்ணாமல் இருந்ததுனால் வரக்கூடிய பாபம் இருக்குது அந்த ஆனால் அன்னிக்கு வேதப்பாடசாலையில் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டதுனால வரக்கூடிய புண்ணியம் இருக்குது இது ரெண்டில் எது முதல்ல நமக்கு வரும் அப்படின்னா ஸ்ராத்தம் விட்ட பாபந்தான் நம்மளை முதல்ல பாதிக்கும் அதை புரிஞ்சுக்கணும் நாம் செய்யக்கூடிய நாம் நம்முடைய கடமைகளிலிருந்து வரக்கூடிய பலன்தான் நமக்கு முதல்ல வரும் நம்முடைய கடமையான ஸ்ராத்தத்தை பண்ணாமல் வேறு எது செய்தாலும் அந்த புண்ணியம் வேறு காலத்தில் நமக்கு பலனை கொடுக்கும் ஆனால் ஸ்ராத்தம் விட்டதனுடைய பாபத்தை நாம் அனுபவிக்க வேண்டி வரும் முதல்ல அதான் தர்ம சூக்மம்னு பேர் இப்போ அதெல்லாம் கலந்து போயிடுது இப்போ ஸ்ராத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு கோவிலில் போய் சாதம் வச்சுர்றது அல்லது வேத பாடசாலையில் பணம் கட்டி சாப்பாடு போட்டுடுறது அப்படிலாம் வந்துடுத்து இப்போது ஆனால் அப்படி செய்தால் செய்ததாக ஆகாது சிராத்தம் விட்ட பாபம் பாபம்தான் அந்த சாப்பாடு போட்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம் அது பிற்கு ஒரு காலத்தில் நமக்கு பலனை கொடுக்கும் முதல்ல எது பலனை கொடுக்கும்னா சிராத்தம் விட்ட பாபந்தான் நமக்கு முதல்ல பலனை கொடுக்கும் அதை மனசில் வச்சுக்கணும் அதுதான் இந்த நலதமயந்தி சரித்திரத்தில் அதுதான் பார்க்குறோம் நாலனி செய்யாத தர்ம காரியங்கள் இல்லை நிறைய பண்ணியிருக்கான் அவ்வளவும் பண்ணியிருந்தாலும் கூட அவன் சரியானபடி வாயு கொப்பளிக்கல்ல கைகால் அலம்பிக்கலைங்கிற பாபம்தான் அவனுக்கு உடனே பலனை கொடுக்கறது ராமாயணத்தில் பார்த்தா ராவணேஸ்வரன் தர்ம காரியம் பண்ணாமல் இல்லை நிறைய பண்ணியிருக்கான் அக்னிஹோத்திரம் பண்ணுறவன் அவன் ராவணேஸ்வரன் அந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறவனாக இருந்தும் கூட அவன் இன்னொரு ஸ்திரீயை தொட்டுட்டான் இன்னொரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி இன்னொருத்தனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசைப்படுற பாபம் இருக்கே அது அவனுடைய உயிரையே எடுத்து கொடுத்தோம் இந்த நமக்கு உடனே வேலை செய்யும் பாபத்துக்கு தான் பலம் ஜாஸ்தி அதே தான் மகாபலி சக்கரவர்த்தி சர்வ சொத்தையும் பகவானுக்கு தானம் பண்ணினான் எத்தனை பெரிய பக் பகவானுடைய கை அடியில் இருக்குது மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கை மேலே இருக்குது அப்படி சர்வசத்தையும் தானம் பண்ணி தான் பகவானுக்கு இருந்தாலும் அவனுக்கு சரியான பலன் அவன் அனுபவிக்க முடியல பார்க்குறோம் அப்படியே பாபகர்மாதான் நமக்கு முதல்ல வேலை செய்யுங்கிறதையும் இந்த நலதமயந்தி சரித்திரம் நமக்கு வலியுறுத்துறது அதில் நலன் அந்த தமயந்தி இந்த சேதி நகரத்தில் அந்த அரண்மனையில் போய் சேர்ந்தார் அந்த ராணி அவளை ஆஷ்வாசப்படுத்தி தைரியம் சொல்லி அவளுடைய பொண்ணு சுனந்தான பேர் அவளை கூப்பிட்டு இவளுடைய கணவர் எங்கே இருக்கான்னு சரியான ஆளை அனுப்பி தேட சொல்லுன்னு சொல்லி அனுப்பினான் நலன் இவள்கிட்ட இருந்து புடவையை கொஞ்சம் கிழித்து கட்டின்னு போனவன் என்ன பண்ணினான் அப்படின்னா அவள் எழுந்திருக்கிறதுக்குள்ளே நாம் ரொம்ப தூரம் போகணும்னு கிட்டுக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டான் ஒரு காட்டுக்குள்ளே நுழைஞ்சு காட்டுக்குள்ளே போனால் அங்கே காட்டு தீ பிடிச்சுன்னு கொடுத்தோம் காட்டு தீ எரியது இந்த காடை எப்படி தாண்டதுன்னு யோஜனை பண்ணி இங்கும் அங்குமாக தெரிஞ்சுட்டுருக்கிற பொழுது அங்கே ஒரு குரல் கேட்டது யாருன்னு பார்த்தா கீழே பெரிய சர்ப்பம் ஒன்றும் படுத்துன்னு இருக்கு பாம்பு அது அவனை கூப்பிட்டது கூப்பிட்டு நீ யாருன்னு கேட்டது நான்தான் நலன்னு பேர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாம்பு சொல்லித்து இங்கே காட்டுத்தீ எறிகிறது நான் என்னுடைய உடம்பை சுருக்கிக்கிறேன் என்னை கொஞ்சம் தூக்கி இந்த காட்டுத்தீக்கு அந்த பக்கம் என்னை கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு அந்த பாம்பு சொல்லித்து உடனே அது உடம்பை செருத்து சின்னதாக பண்ணிண்டது உடனே தூக்கின்னு போய் கொஞ்சம் தூரம் போய் கீழே விட்டான் கீழே விடாத இன்னும் ஒரு பத்தடி தள்ளி கொண்டு போய் விடுன்னா விடுன்னு சொல்லித்து அந்த பாம்பு அந்த பாம்பு பேர் கார்கோட்டக்கன்னு பேர் இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் விடுன்னுது அப்படி விடும்பொழுது அவன் பத்தாவது அடி கொண்டு போய் வச்சு கீழே விடும்பொழுது டக்குன்னு கொத்தி விடுத்தோம் அந்த பாம்பு நலனே கொத்தின உடனே அவனுடைய உடம்பு பூரா நிறம் மாறிப்பூச்சு கண்ணங்கிறீர்னு ஆயிட்டான் உடனே ஏன் என்னை கொத்தினு கேட்டது கேட்டான் நலன் அந்த பாம்பு சொல்லிட்டு என் பேர் கார்கோட்டக்கண்ணு பேர் நாரதசுவாமி நாரதர்கிட்ட ஒரு சின்ன விளையாட்டு பண்ணினத்துனால நீ இங்கேயே அசைவற்று நீ இங்கேயே கடை அப்படின்னு அவர் சாபம் விட்டுட்டாரா என்னால் நான் அப்படி பாம்பாக போயிட்டேன் நான் உன்னை கொத்தினதும் உனக்கு நல்லது பண்ணுறதுக்காகத்தான் ஏன்னா உங்ககிட்ட கலிபுருஷன் இருக்கான் அவன் உன்னை ரொம்ப ஹிம்சிப்பான் நீ உன்னுடைய உருவம் தெரியாமல் இருந்தால் நீ சீக்கிரம் இந்த ஒரு பாப்பத்திலேருந்து விடுபடுவே அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கொத்தினேன் இனி எந்த ஒரு விஷ ஜந்துக்கள்னாலையும் உனக்கு எந்த சிரமமும் ஏற்படாது நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் நீ இங்கேருந்து நேரா அயோத்திக்கு போ அங்கே ருத்துபரணன்னு ராஜா அவன்கிட்ட போய்ட்டு நீ பாகுகன்கிற பேரை வச்சுட்டு அவன்கிட்ட தேரோட்டியாக இருக்கு இரு உனக்கு குதிரை கலை நன்னாக தெரியும் அதை அங்கே இருக்கிறவாளுக்கு சொல்லி கொடுத்துண்டு அங்கே கொஞ்ச நாளைக்கு நீ இரு அது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் சீக்கிரம் நீ இந்த பாபத்திலிருந்து விடுபட்டுடுவே அப்படின்னு அந்த பாம்பு அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சது அந்த பாம்பு அவனுடைய பாப்பத்தை கொஞ்சம் குறைச்சி விட்டது அதே போல் அவன் நேராக அயோத்தி நகருக்கு போய் அந்த ராஜாவை பார்த்து எனக்கு குதிரை நல்லா தெரியும் அப்படின்னு ராஜா கிட்டே சொல்லிவிட்டு என் பேர் பாகுகன்னு பேர் நான் நான் சமைப்பேன் குதிரையை பற்றி எனக்கு நன்னா தெரியும் நீங்கள் எனக்கு வேலை கொடுக்கணும்னு அந்த ராஜாவை பார்த்து கேட்டான் அந்த ராஜாவும் இங்கே இரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேலை கொடுத்தான் அங்க ரெண்டு பேர் தேரோட்டிகள் இருந்தால் அந்த ராஜாவுக்கு ஒருத்தன் வார்ஷ்ணேயன் அதாவது இவனுடைய தேரோட்டி அங்கே இருக்கான் வேலையில் அவன் அந்த ராஜா கிட்ட தேரோட்டியாக இருந்துகிட்டு இருக்கான் தேரோட்டியும் அவன் கூட அங்கே இருக்கான் அவன் பேர் ஜீவலன்னு பேர் அப்படி ரெண்டு பேருமாக அவளோட சேர்ந்து இவன் அங்கே அந்த ஊரில் இருந்துட்டு அப்படி போய் சேர்ந்தால் அந்த ராஜ்யத்தில் கொண்டு இந்த கதை என்னாச்சுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்